வணக்கம் ஆகஸ்ட் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாட்டினையின் பொது அறிவு குயிலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான ஒன்று பிரதம கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் இருபத்தி நாலு ஆண்டு அமல்படுத்தப்பட்டது இரண்டு ஆங்கில புத்தாண்டு தினத்தில் உலகிலேயே அதிக அளவில் குழந்தைகள் பிறந்துள்ள நாடி இந்தியா மூன்று சுனிதா லக்ரா என்ற வீராங்கனை ஹாக்கி விளையாட்டுடன் சம்பந்தப்பட்டவர் இனி இன்றைய கேள்விகள் 1. அமைச்சூர் டென்னிஸ் வீரர்கள் சங்கம் சார்பில் முதல் முறையாக ஏடிபி கோப்பை போட்டி எங்கு நடைபெற உள்ளது 2. நாற்பத்தி எட்டு நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச சுற்றுலா விசாக்களை வழங்க உள்ள நாடு எது? 3. ஆஸ்திரியாவின் புதிய பிரதமர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி